அப்துல்லாஹிபின் அறிவிக்கின்றார்கள் வருவதாக ஜிப்ரீல் அலி நபி அணிஹு அவர்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள் அவர்களிடம் வர தாமதம் ஏற்பட்டது இதனால் நபி சொல்லாஹு அணிஹு வசல்லாம் அவர்களுக்கு மனதில் கவலை ஏற்பட்டது உடனே நபி சொல்லாஹு அணிஹு வசல்லாம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறினார்கள் அப்போது அவர்களை ஜிப்ரில் அவர்கள் சந்தித்தார்கள் அலிசலாம் அவர்களிடம் வருகை தாமதமானது பற்றி காரணம் கேட்டார்கள் அப்போது ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் நிச்சயமாக எந்த வீட்டில் நாயும் உருவ சிலையும் உள்ளதோ அங்கு நாங்கள் நுழைய மாட்டோம் என்று கூறினார்கள்